உடனே அன்பரும் கேட்பித்தார் உடனே அரங்கேற்க ஆரம்பிக்கிறார் சேருமான் பெருமாள் சேரர்காவலர் படிவுடன் திருவுலாப்புறம் கொண்டு அந்த கையில் இருந்த அத்தனை பேர்களும் பாண்ட பாட்டை கேட்டு ஏற்றுக்கொண்டார் யாரும் எதிர்ப்பே பேசல ஒரு நூல் அரங்கேற்றுகிறார்கள் என்றால் அரங்கேற்று சுட்டிக்காட்டலாம் அந்த குற்றத்துக்கு நூலாசிரியர் தக்க காரணம் அப்புறம் மேல அரங்கேற்றத்தை தொடங்கும் கண்டபுராணம் ஆரம்பிக்கிற போதே பிள்ளையார் பிடிக்கிற போதே எதிர்ப்பு திகிட சக்கர சமூகம் திகழ் என்றும் சேர்ந்த தொல்காப்பீட்டில் இருக்கா நன்றி அரங்கேறுகிற போது மறுக்கலாமான்னு கேட்கறீங்களா அதுக்காக ஒரு உதாரணம் சொன்னேன் என்பது சுலபமான அரங்கேற்ற போது கட்டிக்காரர்கள் மறுத்துவிடுவார்கள் அப்படி கேட்கற மாதிரி அரங்கேற்ற யாரும் மறுப்பு சொல்ல உடனே சிவபெருமானும் மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் கையில பாண்டார்கள் அந்த உலா இப்ப பூலோகத்தான் இந்த உலா கிடைக்குது பூலோகத்துக்கு யார் கொண்டு வந்தா அதுக்கப்புறம் கைலாயில் இருந்த அந்த உலாவை பூலோகத்துக்கு யார் கொண்டு வந்தார் சந்தேவர்மே சேர்க்கிறார் சொல்ற அதாவலர் பரிவுடன் கேட்பித்த திருவிழாப்புறங்கொண்டு நாரிபாகரும் நாரிபாகர் பெண்பாகமுடைய சோபுருமான் நலம் இது திருவருள் நயப்புடன் அருள் செய்வார் ரொம்ப நன்றா இருக்கு ரொம்ப பாட்டை அரங்கேற்றத்தை ஏற்றுக் விட்டார் ஊரண ஆரூர சுண்டடன் உடன் அமர்ந்து சுந்தரோடு சேர்ந்து சேரமான நீங்க ரெண்டு பேரும் இந்த கைலாயத்துல கணநாதராக இருங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார் சாரன்கணநாதாம் தலைமையில் தங்கும் கணநாதராய் இருங்கள் என்று இறைவன் அவர்களுக்கு ஒரு உத்தரவு ஒரு பதவி கொடுத்தார் அப்போ அந்த பதவிப்படி அவர்கள் உத்தரவை ஏற்றுக் கொண்டார்கள் அண்ணா தன்மையில் இருவரும் பணிந்தழுந்த அருள்தலையும் மேற்கொண்டு வண்பொண்டர் ஆராள சுந்தர் அதுவரை பூலோகத்தில் ஆரூர் என்ற பெயருடையவர் கைலாயத்துக்கு போகி சிவகணத்தை ஒருவராக ஆன பிறப்பாறு அவருக்கு பழைய பேர் ஒன்றிருக்கு ஆலாளசுந்தர் என்றவராக மாறினார் ஆளால சுந்தராகி தாம் வலித்தும் வலுவாத முன்னை நல்வினை தொழில்தலை நின்றார் சிவபெருமானுக்கு அணுக்கத் தொண்டராய் இருந்தார் முதற் சேர பெருமானும் சேரலதிபதியும் கணநாதராய் அருள் செய்யும் நயப் புறர் தொழில் பூண்டார் அவரும் ஒரு கணநாதராக இருந்தார் அன்னதன்மையின் கிருவரும் பணிந்தழும் அருள்களை மேற்கொண்டு இறைவனுடைய திருவுருளைப் பெற்று முன்னும் மண் கொண்டர் ஆரார சுந்தராகி அவர் காலாசுந்தர் என்ற பழைய உருவம் வர வலுவாதம் முன்னையின் அல்வினை தொழில் தலி நின்றார் பழைய தொழிலை ஏற்றுக்கொண்டார் எனக்கு சிறுவனுக்க தொண்டாய சேரர் பெருமான் தன்மை சேர் கணநாதநாதராய் அவர் நான் எப்பொரு தொழில் பூண்டார் ஆகவே இணைவனுக்கு விரும்புகின்ற கணநாதராக இருந்து தொழில் செய்தார் தளத்து வந்து முன் உதய பறவையார் பூலோகத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்தாரே கமிலின அனுந்ததி என்ற ரெண்டு பேர் அதிலே பறவையார் சங்கிலியாரனும் என்றும் சங்கிலியார் என்றும் சொல்லப்பட்ட இரண்டு பேரும் நலத்தின் மிக்கவருவியினை தொடக்க அவருடைய பழவினை நீங்கி அவர்களும் நாயகி அருளாலே உமாதேவியின் அருளால் அலத்தமிழடி கமலினியாருடன் அனிந்தியாராகி கமலினி அனிந்திதை என்ற பழைய பெயரை பெற்று அவர்களும் கைலாயத்துக்கு வந்துவிட்டார்கள் மலைத்தனி பெருமான்மகள் கோயிலில் மலைக்கு அரசனான இமவானுக்கு மகளாக பிறந்த உமாதேவியின் கோயில் தன் தொழில் வடி நின்ற பழையபடி அந்த கோயில் தொண்டு செய்து கொண்டு இருந்தார்கள் எப்படி மோட்சம் கிடைச்சதோ அதுபோல சுந்தரர் பொறுத்து வந்து பிறந்த கமலினை அணிந்த தங்கள் பாசம் நீங்கி அவர்களும் கைலாயத்துக்கு போய் சேர்ந்தார்கள் வாழி மாதவர் ஆளாளந்தரர் வடி இடை அருள் செய்த ஏடீசை திருப்பதிகம் இந்த ஆளு ஆளாள சுந்தரர் கோயில்லையும் பாழ வேற ஒரு சத்திரத்துல உட்கார்ந்து பாட்டு பண்ணி மாதவர் அருள் செய்தே இருந்த வழியில ஒரு பாட்டு பாடினார் அதுனை முன்படுத்த பதிகம் அந்த பதிகம் இப்ப பூலோகத்துக்கு நமக்கு எப்படி கிடைச்சுன்னு கேட்ட அந்த பதிகத்தினுடைய கடைசி பாடல்ல சுந்தர என்ன சொல்றார் பாடி கடல்ல பஞ்சை அப்படிப்பதே ஜெய் கடல் அறையா கடலரசனே நான் பாட்டுறேன் பாடுற இந்த பாட்டெல்லாம் திருவெஞ்சக்கலத்தில் சுவாமிக்கு சொல் கடற்கர ஓரத்தில் தான் திருவெஞ்சக்கலத்தில இருக்காரு அவருக்கு உத்தரவு பாருங்க ஆகவே இந்த கடல் கடலரசனாகிய வருணம் வேற எங்க தேடிட்டு போ அந்த திருவெஞ்சக்கலத்து ஓரமா தான் அந்த கடல் இருக்கு கடல்ல இருக்கிற அரசன் கடற்கர ஓரமா இருந்து அந்த அப்படியே பதிகத்த சுவாமி சொன்னா போதும் அதான் சொல்ற வாழை கடல் பஞ்சை அப்படிவிப்பதே அப்படி சுந்தர சொன்னாரே அதை சான்றா வச்சு சேர்க்கிட் கதை சொல்றார் வலிடை அருள் செய்த ஏழிகை திருப்பதிகம் இவ்வுலகினில் ஏற்றிட உலகத்துக் கிடைக்க எரி முன்னீர் ஆழ்வே எந்த நாம் வருணனுக்கு கடல் அரசனாகிய வருணனை பார்த்து அளித்திட வருணனுக்கு இந்த பதிகத்தை கொடுக்க அவனும் அருள் சூடி அவனோட தலைமையில் தாங்கி வந்து ஊழியில் தனி ஒரு வருடம் திருவஞ்ச குளத்தினில் திருவஞ்சக் குளத்திற்கு கொண்டு வந்து உய்து உணர்வித்தான் அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த பதிகத்தை அந்த கடலரசநாயக வர்ணன் சொல்லிக் கொடுத்தான் சேரகணாவலர் விண்ணப்பம் செய்த திருவுராப்புறம் சேரவான் பெருமாள் விண்ணப்பம் செய்த அந்த திருக்கையில ஞான உலா என்ற உலா இருக்கே அந்த உலாவை அன்று சாரல் வெள்ளியங்கில கேட்ட கைல அரங்கேற்றினோ உட்காந்து வேதியர் திருப்பிடவூர் திருப்பிடவூருக்கு அந்த சாத்தனார் வந்தார் திருப்பிட ஊர்தனில் வெளிப்பட இந்த ஊர்ல பூலோகத்துக்கு வந்து திருப்பிட ஊரில் அந்த சாத்தனார் இருந்து ஓலையில் எல்லா ஜனங்களுக்கும் எழுதி வெளிப்பட பகிர்ந்து உலகினில் கடலால் சூடப்பட்ட தண்ணீரால் நாரத்திலே சயனம் பண்றதுனால் நாராயணன் நாராயணனா கடல் தண்ணீரில படுத்திருக்கிறவன் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பொருள் அதனால நார சூடு உலகினில் விளங்கிட நாட்டினர் ஆகவே உலகத்திலே அந்த சாத்தனார் கொண்டு வந்து சொன்னார் இனி கடைசியிலே பெரியணத்துக்கு முழுவதுமாக ஒரு வாழ்த்து சொல்லி இந்த நூலை நிறைவு செய்கிறார் கேட்கிறார் என்றும் இன்பம் பெருகும் வீணால் ஒன்று காதலித்து அடியார்கள் இறைமனிடத்திலே காதலித்து அன்பு வைத்தார்கள் அந்த அன்பு ஒன்று காதலித்து தான் வேறு அவன் வேறு என்று இல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்றுத்து நிற்கிற காதல் நான் வேறு நீ வேறு எனாது இருக்க எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அருணகிரியார் கேட்கிறாரே அதுபோன்ற ஒன்று காதல் ஒன்றி போகிற காதல் அந்த காதலில் போனால் கிடைக்கக்கூடிய பேரின்பம் என்றும் இருக்கிற இன்பம் என்பும் இன்பம் பெருகும் இயல்வினால் என்றுமே பெருகிக் கிடைக்க வேண்டிய பேரின்பம் ஒன்று கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் வேறு என்று வேறுபடாது அத்விதமாயிருந்து இறைவனை காதலிக்கிற அந்த காதலித்த உள்ளத்தை உடையவர்கள் அடியார்கள் உள்ளா இங்கோ இங்கிட மன்று மன்றுளார் அடியார் பிள்ளை மன்றத்திலே ஆடுகிற பெருமானது அடியார்கள் அந்த அடியாருடைய புகழானது இந்த அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய புகழ் தான் அடியார் வாண்புகள் அந்த வான்புகள் நின்றது எங்கும் நின்றது எல்லா இடத்திலும் நின்று கொண்டிருக்கிறது அடியாருடைய புகழ் உலகலாம் நிலவி நின்றது இந்த உலகம் முழுவதும் பறந்து நிற்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய புகழ் எதனாலே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் எல்லா நிலைத்த இன்பம் உலகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒத்துமையான அடிமித களத்திலே இறநடத்திலே அன்பு அந்த அடியார்களுடைய பெருமையினாலே இந்த இன்பம் உலகத்தில் நிறைந்திருக்கிறது என்று உலகளாம் என்ற இம் என்ற வார்த்தையோடு நிறைவு செய்கிறார் இந்த சேக்கிழா அது ஓம் என்ற வார்த்தையினுடைய ஒளி இந்த மேலக்கடற்கரத்திலே திருவஞ்சக் களத்துக்கு போன அந்த கடல் அலைகள் கரையே வந்து மோதும்போது ஓம் ஓம் ஓம் என்ற சத்தத்தோடுதான் இங்கே மோதுகிறது